வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆண்டு முப்பதாயிரம் பேர்களுடன் 130 முப்பது ஸ்பெயின் நாட்டு கப்பல்கள் பிரிட்டன் கடற்படையினருடன் மோதும் பொருட்டு ஆங்கில கால்வாயை நோக்கிய பயணத்தை லிஸ்பனிலிருந்து ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மன் வாகன தயாரிப்பு நிறுவனமான வால்க்ஸ் வேகன் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பெல்ஜியம் ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இலங்கையின் இலக்கலவரம் காரணமாக இலங்கை ஆளுநர் சர் ஆலிவர் குணத்திலக அவர்கள் அவசர கால சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு பீட்டர் பெனன்சன் என்பவர் எழுதிய த ஃபர்காட்டன் பிரிஸ்னர் என்ற கட்டுரை உலகம் முழுவதும் பிரசுரிக்கப்பட்டது இது பின்னாலில் மனித உரிமை அமைப்பான ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் உருவாக வழிகோடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேற்கு ஜெர்மனியைச் சேர்ந்த மேத்யஸ்ட் ரஸ்ட் என்ற பத்தொன்பது வயது விமானி சிறிய தனியார் விமானம் ஒன்றை மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் தரையிறக்கினார் உடனடியாக கைது செய்யப்பட்ட இவர் ஓராண்டு கழித்து விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவில் நிகழ்ந்த ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் ஐந்து அணு ஆயுத சோதனைகளை நிகழ்த்தியது ஐக்கிய அமெரிக்கா ஜப்பான் மற்றும் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியின் மிலன் நகரில் உள்ள அருங்காட்சியகத்திலிருந்து காணாமல் போன லியனோ டாவின்சியின் புகழ்பெற்ற ஓவியமான த லாவஸ்ட் சப்பர் இருபத்தி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என் டி ராமராவ் இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டி தியாகராஜன் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மா சிவசுப்பிரமணியன் தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுவாமுவேல் விஸ் தமிழ் மருத்துவ முன்னோடி அமெரிக்க கிறிஸ்துவ ஊழியர் இவர் ஆயிரத்தி ஆண்டு